அகர முதலாம் ஆதிபகவன் முதற்றே உலகு களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் களவின் கண் கன்றிய காதல் அதாவது பிறர் பொருளை எப்படியாவது வஞ்சித்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆழமான ஆசை இப்போ பேராசை கன்றிய காதல் அப்படின்னா அளவுக்கு மீறின ஆசை யாராலையும் அதை சரி பண்ணவே முடியாது பகவான் பதஞ்சலி மகரிஷி தியானத்துக்கு விதிமுறைகள்லாம் சொல்கிற போது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அதாவது பொய் பேசக்கூடாது பிறரை துன்புறுத்தக்கூடாது அப்புறம் பிறர் பொருளை கவரக்கூடாது திருடக்கூடாது அதிகமாக நாம பொருள் வச்சுக்கக்கூடாது அளவுக்கு மீறி புலன் இன்ப நாட்டத்தில் இருக்கக்கூடாது அதாவது கொல்லாமை பொய்யாமை கள்ளாமை பொருள் மிக படையாமை புலன் செல்லாமை இந்த அஞ்சும் கூடாதுங்கிறதுல சொல்லியிருக்காரு ஹிம்ச பண்ணக்கூடாது பொய் பேசக்கூடாது இன்னொருத்தர் பொருளை திருடக்கூடாது நிறைய பொருளை சேர்த்து வச்சுக்க கூடாது மனம் போன போக்களை எல்லாம் புல அனுபவிக்க கூடாது இதற்கு பெயர் யமம்னு பேர் ஆகவே ஆன்மீகத்தில் மன அமைதியை விரும்புகிறவன் இந்த ஐந்து குற்றங்களையும் விட்டுடணும் ஆக துன்புறுத்துறது பொய் பேசுறது திருடுறது அதிகமாக சாமான சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது நினச்சபடி எல்லாத்தையும் அனுபவிக்கிறது சாப்பிடுறது கண்டதெல்லாம் பார்க்கறது அரட்டை அடிக்கிறது இதெல்லாத்தையும் உற்றுணும் ஆக இது துறவிக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் தேவை வாழ்க்கையில் களவின் கண் கன்றிய காதல் இந்த மூணாவது பாட்லையும் நாலாவது பாட்லையும் எப்படியாவது இந்த களவை உட்டுடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உபதேசம் பண்ணுகிறார் அந்த கன்றிய காதல் என்ன பண்ணும்னா விளைவின் கண் வீயா விழுமம் தரும் விளைவின் கண்ணு அது பயனை கொடுக்க ஆரம்பிக்கிற போது அந்த நேரத்தில் ஒன்றும் தோன்றாது நமக்கு தான் தெரியுமே இந்த உலகத்தில் என் தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் உடனே பலன் வராது தெய்வம் நின்று கொல்லும் மெதுவாக தான் அது துன்பத்தை கொடுக்கும் அரசனே தவறு செய்தாலும் அரசனையும் தெய்வம் நின்று கொல்லும் அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்கிறோம் அரசன் வந்து நீதி சொல்கிற போது மக்களுக்கு சொல்லிடுவான் அரசன் அன்னைக்கே தண்டனை கொடுக்கலாம் இன்னொரு கருத்து சொல்லுவார்கள் அரசன் ஒன்னும் தெய்வம் தான் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள் ஆகவே விளைவின் கண் வீயா விழுமம் துன்பம் வீயா விழுமம்னா என்ன அர்த்தம் நிச்சயமா துன்பத்தை கொடுத்தே தீரும் அர்த்தம் ஆக இந்த பேராசை என்ன பண்ணும்னா திரும்ப திரும்ப திருடச் சொல்லும் வீட்டையிலையும் பகவான் சொல்றார் அதாவது நெருப்பை புகை மூடியிருப்பது போலும் கண்ணாடியை அழுக்கு மூடியிருப்பது போலும் கருவை கருப்பை மூடியிருப்பது போலும் இந்த பேராசையானது அறிவை மூடியிருக்கிறது என்று மூன்றாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறார் ஆகவே இவங்கள்ட்ட யார் என்ன உபதேசம் பண்ணாலும் எடுபடாது இப்படிலாம் பண்ணாதப்பான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க ஆக அது பழிய கொடுக்கும் பாவத்தை கொடுத்தே தீரும் ஆகையினால வீயா விழுமம் தரும் அப்படின்னு சொல்றார் இந்த கன்றுதல்னால் அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணுவான் நிறைய சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவான் ஆயினால் அதை பற்றியே நினச்சிட்டு இருப்பான் எப்படியா இந்த பொருளை அடையணும் அடையணும்னு அதுக்காக திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பான் இந்த வீயா விழுமங்கிறதுக்கு அதை அனுபவிச்சிட்ருக்கிற போதே அது சுகம் கொடுக்காது அது எவ்வளவுதான் உயர்ந்த வசதிகளாக இருந்தாலும் அதை உண்மையாக சுகத்தை அனுபவிக்க முடியாது திருட்டு பொருளை ஒருத்தர் அனுபவிக்கிற போது சுகம் தராது அது அனுபவிக்கிற போது உள்ளூர துன்பமாக தான் இருக்கும் அதில் உண்மையான மன அமைதியோடு அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது அதுக்கப்புறமும் அந்த உயிரோடு அது தொடர்ந்து போகும் அதனால் தொடர்ந்து துன்பம் வர்றதுக்கு காரணம்னு அர்த்தம் ஆக கன்றியன்னா ஊன்றி ஓங்கிய மிகுந்த அப்படின்னு அர்த்தம் வீயான்னா நீங்காத ஒழியாத தொலையாத நிச்சயமாகன்னு அர்த்தம் விழுமம்னா துன்பம்னு அர்த்தம் பரிதியாருங்கிற ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் கபட புத்தியோடு ஒருத்தன் இருப்பானால் அவன் எத்தனை தர்ம தானம் பண்ணினாலும் அது வந்து ஓவர் நலத்தில் இட்ட பயிருக்கு சமானம் பதவுரையை படிக்கலாம் களவின் கண் பிறர் பொருளை கவர்வதில் கன்றிய ஆழ்ந்த காதல் விருப்பம் இன்பம் தரும் அப்படிங்கிற தோற்றத்தை உண்டு பண்ணி இன்பம் தரும் எனும் தோற்றத்தை உண்டு பண்ணி விளைவின் கண் பயனை தரும்போது வீயா நீங்காத விழுமம் துயரத்தை தரும் கொடுக்கும் பொழிப்புரை பிறர் பொருளை கவர்வதில் ஆழ்ந்த விருப்பம் அதாவது இன்பம் தரும் எனும் தோற்றத்தை உண்டு பண்ணி இருத்தல் அது பயனை தரும்போது நீங்காத துயரத்தை கொடுக்கும் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு